ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே நமவ காமராஜர்மாவிருமோஸ்மிர ஈஷரஸ்வானத்த वी भगवान श्रीकृष्ण ध्यान पड़ा सब उपाय उपदेश पड़ा मूण शलोको भगवान बलमी सब पुस्तक बलवि बलव அகம் அமை உடையவர்களுடைய வலிமையாக நான் இருக்கிறேன் வலிமை திறமை இதுக்கு காரணம் சாஸ்திர முறைப்படி வாழ்கிற பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் இதுக்கு காரணம் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஓஜ உடையவன் அதாவது ஓஜ சக்திங்கிறது நம்முடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையினால் கிடைக்கிறது அந்த உணவில் ஓஜ சக்தி இருக்குது அது தர்மமாக நாம் மந்திரபூர்வமாக நாம் ஈஸ்வர பக்தி பூர்வமாக அந்த ஆகாரங்களை சாப்பிட்டு புலநடக்கங்களை நன்றாக பழகினா நமக்கு அந்த ஓஜோபலம் வரும் ஓஜஸ்னால் பலம்னு வேதமே சொல்கிறது ஓஜோபலம் அப்படின்னு சொல்லுகிறது ஆனால் இங்கே அந்த பலம்னு சொல்கிற போது பகவான் ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு விசேஷணம் அடைமொழி சொல்றார் காமராக விவர்ஜிதம் பலம் அஸ்மி காமராக விவர்ஜிதம்னா ஆசையும் பற்றும் இல்லாத வலிமையாக நான் இருக்கிறேன் மற்ற இடத்துல கூட இந்த ஒரு விசேஷணம் சொல்லலை மனத்தை சொல்றபோது புண்ணியமான மனம்னு சொன்னார் இங்கே நாம இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிற சக்தியில அது சமூகத்துக்கு பயன்படும் பயன்படணும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் அறிவாற்றல் எல்லாமே சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதை வச்சு நாம் செல்ஃபிஷாக போகங்களை அனுபவிக்கிறது உண்மையான ஆன்மீகம் இல்லை அது போலி ஆன்மீகம்தான் இல்லை காம ராக விவர்ஜிதம் பலம் காமான்னு சொன்னா அடைய வேண்டிய பொருளில் இருக்கிற ஆசை எனக்கு அதெல்லாம் இன்னும் கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் அதுக்காக நான் உழைச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமே இப்போ நம்மக்கிட்ட இல்ல அது அந்த விஷயத்தில் அடையணுங்கிற அந்த ஆசை இருக்குது அது உறவுகளாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் பல்வேறு விதமான விஷயங்களாக இருக்கலாம் ஆக அடையாத அடையணும்னு ஆசைப்படுற பொருள் சூழ்நிலை உறவுகள் இதுக்கு பேர் காமகான்னு பேர் ராகம்னு சொன்னால் அடைஞ்ச பொருளில் இருக்கக்கூடிய அபிமானம் நம்முடைய வீடு வாகனங்கள் உறவுகள் இதில் நாம் வச்சிருக்கிற ஆழமான பற்று இந்த ரெண்டு இல்லாத வலிமை நான்கிறார் பகவான் இதை நாம் ஆழமாக தியானம் பண்ணணும் ஆக பற்று ஆசையும் பற்றும் உள்ள வலிமை அந்த வலிமை பயன்படாது அந்த வலிமையை வச்சுட்டு நம்ம சமூகத்துக்கு கெடுதல் தான் பண்ணுவோமே தவிர நல்லது பண்ண முடியாது ஆகவே உண்மையான தனி மனித அமைதியையும் சமூக அமைதியையும் விரும்பக்கூடியவன் இது பிரிக்க முடியாது நம்ம அமைதி சமூகத்தினுடைய அமைதியை சார்ந்திருக்கிறது சமூகத்தினுடைய அமைதியும் நம்முடைய அமைதியினாலும் நாம் செயல் புரியிறதை சார்ந்திருக்கிறதுங்கிறத உணரணும் காமராக விவர்ஜிதம் பலம் அஸ்மி வலிமை உடையவர்களிடத்திலே நான் சையும் பற்றும் இல்லாத வலிமையாக இருக்கிறேன் இது ஆழ்ந்து சிந்தித்து நாம் தியானம் பண்ணினா ஈஸ்வரனுடைய லக்ஷணங்கள் தெளிவாக நம்ம மனசுக்கு வழங்கக்கூடிய சக்தி வந்துடும் ஆக பலவான்களிடத்தில் உள்ள பலத்தில் நான் வியாபித்திருக்கிறேன் வலிமையில் நான் வியாபித்திருக்கிறேன் அடுத்தது என்னன்னா ஆசை இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னா அதுக்கு அழகாக ஒரு உபாயம் சொல்றார் பகவான் பூத்தேஷு தர்ம அவிருத்தா காமஹா அஸ்மி ஹே பரத ரிஷப பரதவம்சத்தில் தலைசிறந்து விளங்குகின்ற அர்ஜுனா ஆசையாகவும் நான் இருக்கிறேன் ஆனால் அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைனா தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக இருக்கிறேன் எல்லா உடலிலும் வாழ்கின்ற உயிர்களிடத்திலே உள்ளத்தின் இடத்திலே ஆசைங்கிறது உள்ளத்தில்தானே ஏற்படுகிறது உயிர்களுக்கு ஆசை இருக்கா உள்ளத்தில் ஆசை இருக்கா என்ன உயிர்கள் எப்பொழுதும் உள்ளத்தை சார்ந்து இருக்கிறது உள்ளத்தில் அவ்வப்பொழுது ஆசைகள் ஏற்படுகின்றன அதுக்கு காரணம் அறியாமை அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம் ஆக காமகான ஆசை அறத்துக்கு முரண்படாத ஆசையாக இருக்கிறேன் இப்போ நல்ல ஆசை சமூகத்துக்கு சேவை செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது ரொம்ப நல்ல உயர்ந்த ஆசை விளக்க உரைய ஆசை சொல்கிறார் சாஸ்திரத்தில் சொன்னத்துக்கு விரோதமாக இல்லாமல் வாழணும் அந்த ஆசை நான் வந்து ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணும் மோக்ஷம் ஆசை நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணணுங்கிற ஆசை அதாவது இன்பங்களை நுகரணுங்கிறத விட நிறைய பேருக்கு நியாயமான இன்பமான வாழ்க்கைக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும்னு நினைக்கிற ஆசை உயர்ந்த ஆசை இந்த உடம்பை மாத்திரம் காப்பாற்றிக்கிறதுக்கான உணவை சாப்பிட்றது தண்ணீர் குடிக்கிறது அந்த ஆசையாக இருக்கிறேன் என்றும் ஒரு விளக்கம் இருக்கிறது ஆ சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்ட அறங்களுக்கு முரண்படாத ஆசையாகிய என்னிடத்தில் சாஸ்திரத்திற்கு முரண்படாத ஆசையை உடையவர்கள் வியாபித்திருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஸ்லோகம் ரெண்டே விஷயத்தான் சொல்கிறது ஆசையும் பற்றும் இல்லாதவர்களுடைய வலிமையில் நான் இருக்கிறேன் வலிமையுடையவர்களிடத்தில் வலிமையாக இருக்கிறேன் எல்லோரிடத்திலும் சாஸ்திரத்துக்கு முரண்படாத தர்மத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் விளங்குகிறேன் இதை நன்றாக தியானம் செய்து உண்மையை உணரக்கூடிய பக்குவத்தை உள்ளமானது பெறட்டும் என்பது கருத்து இனி பகவான் சுருக்கமாக இந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு பக்தியை பற்றி இன்னும் அழகாக உபதேசம் பண்ண போகிறார் அதை நாம தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் எப்பொழுதும் போல அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக நமக்கு விளங்க समस्त தேவதைகளோடு கூடின ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும் பலம் பலவ தாமஸ்